வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் காளிந்தி படலம் நீளும் தகைசே நிலமா மகள் தன் கோழுந்திய பூங்குழல் வார்ந்தெனலாய் நாளுந்திய வீணுகிக் கரிதாங் காளிந்தியனும் கடிமானதியே முத்தும் கதிரும் முழுமாமணியும் தொத்துந்திய செந்துகிரும் மகிலும் நத்தும் பிறவும் நனி நல்குவோல் ஒத்துந்துவதவலி நீர் நதியே என் மே நீர் பெருகி விண்மேல் உலவா விரிகின்றதொறீ மண்மேல் ஒலியா மலிகார்த்தி ஒத்துழத குடிஞ்ச மீனார் விழிமங்கையர் விண்ணுரைவோர் வானார் செலவின் வருநீள் இடையில் காணாமெனவும் கடலாமெனவும் தடமானதே பாரின் புடையே படர் அந்நதியை நேரும் படியோர் நெடுநீர் உளதோ காரும் தெளியா கடலீதனவே யாரும் பெருமைத்து அஃது ஆயிடவே துப்பா எனதாய்த்துவரத் தகைசே அழிவில் பொருளின் வைப்பாயருளால் வரும் அவ்வொலியற்கு ஒப்பாகுவதோ வராழியதே பாலோங்கியவில் பணிலம் படர் வாழ்நீலோங்கிய அம்பொடு நேமியலாம் மேலோங்கிய தன்மையின்மை துயில் கூர் மாலோன் தனி ஒத்தது மற்றது வே மீன் பட்டமையால் விரியும் தொழுதி காண்பட்டிடவும் கழுநீருரலால் தேன் பட்டிடவும் திரைப்பட்டுடவும் வான்பட்டிடும் ஓசை மலிந்தது வேண்பெற்று அலகில் உயிர் பெற்று அகிலம் வான் பெற்று அவள் வாழ்வளையாய் உரையம் கோன் பெற்றிடும் அக்கொடிமையுருவம் தான் பெற்றதை ஒத்ததுமானது ஏ நஞ்சு என கொலை செய் கூர் கூந்தல் பிஞ்சியனான சேரும் விரை கிழு சாந்தும் ஆர்ந்து தஞ்சன கொண்ட நீலத்தன்மை குன்றாது மேலோர் அஞ்சனப் போர்வை போர்த்தால் அன்னதாலனைய நீத்தம் இவ்வுலகத்தோர் உள்ள தேதியை இருளும் மன்னார் இருளும் தன்பால் வீழ்த்தியே விளங்கியேக அவ்விருள் அனைத்தும் தான் பெற்று அணைந்தன அங்கங்காராய் செவ்விதின் ஒழியிற்றம்மா சீர்த்திகள் யமுனை யாரே எத்திரத்தோறும் மஞ்ச எழுந்து மால்வரையில் சார்ந்து மேய்த்தலை படவும் நீடி விரிகதிர்மணிகள் கான்றிட்டு ஒத்திடு கால்கண் மேவி ஒலிகள் செலவிற்றாகி மைத்துரு புனற்காலிந்தி நிகர்த்தது அன்றே நிலமகள் உரோமவல்லி நிலையனகிலின் நாப்பண் இலகிய மணித்தார் என்ன இருங்கடற் கேள்வன் விற்கும் குலமகள் என்ன நீல கோலவாரமுதமென்ன உலவிய யமுனை எம்மால் உரைக்கலாம் தகைமை தாமோ இன்ன பல்வகை தாய் நீடும் இரு புனல் யமுனையின் கண் மன்னிய நெறிசேர் மாசிவகப் புனல் ஆட வேண்டி யாரும் அடைந்தனர் உலகம் எல்லாம் தன்னிகரின்றி தக்கன் இத்தன்மைந்தான் மெய்ப்பயன் எய்துகின்ற வினைப்படும் ஊழின் பாலால் அப்பெரு நதியில் அஞ்ஞான்று ஆடலை வெக்கி தக்கண் மைப்படும் கூருங்கண் வேதவல்லியை மகளிரோடும் ஒப்புயில் பல் சனத்தினோடும் ஒல்லையே முன் செல்ல வைத்தா மாற்று அமர்ம்பொன் கோயில் வயப்புலி தவிசின் மீதாய் வீற்றிருந்து அருடல் நீங்கி விரிஞ்சனும் முனிவர் யாரும் ஏற்றது ஓர் ராசி கூற இமையவர் கணமாயுள்ளோர் போற்றிடைய முனை என்னும் புனலியாறு அதன் கண் போனான் போனது ஓர் தக்கன் என்போன் புரை தவிர்ப்புனல் காளிந்தி தூ நதியை போய் மூழ்கித் துண்ணெனவரலும் ஓர்பால் தேன் நிமிமலம் ஒன்றில் சிவனிடத்து இருந்த தெய்வ வா நிமிர் பணிலம்பைகற்று அவன் அது கண்ணுற்றான் கண் நனி மகிழ்ந்தே கையினை உய்து டும் கால் காமர் பெற்ற பெண்வத்தொரு குழவியாதலும் விம்மிதப்பட்டு பிறைத்தாழ்வேணி அண்ணல் அருள்ரத்தாள் கௌரியே நம் புதல்வியானாள் என்ன உண்நிகழ் பேருணர்ச்சியினால் காணுற்று தேவர் குழாம் ஒருவி போனான் அந்நதியின் பால் முன்னர் அவன் பணியால் சசிமுதலா மணங்கினோர்கள் வாழ்த்து எடுப்ப துவன்று பெரும் கிளைஞ்சருடன் மண்ணும் மகன் கரை அணுகி மறை இசை கேட்டு அமர்வேத வள்ளி என்னும் பன்னிதனை எய்தி அவள் கரத்து அளித்தான் உலகின்ற பாவை தன்மை ஏந்து தனிக்குழவி இணைத்தழியைக் கொண்டு மகிழ்ந்து குயத்திழிபாலாத்திக் காந்தன் மலர் புரை செங்கைச்சூர் மகளிர் போற்றிசை பக்கடிதின் ஏகி வாய்ந்த தனது இருக்கையடை புக்கனால் தக்கன் அங்கன் வானோரோடும் போந்து மணி கோயில் புக்கு தொன்முறை போலரசியர்க்கை புரிந்து இருந்தான்